நோன்பு வைப்பது பற்றி நபி சொல்லுவம் கேட்கப்பட்டது அந்த நோன்பு அதற்கு முன் சென்ற ஓராண்டு பாவங்களையும் அதற்கு பின்வரும் ஓராண்டு பாவங்களையும் அழித்து என பதில் கூறினார்கள் இரண்டு